வாழ்க்கையில் சில பாவங்களுக்கு நாம் இடம் கொடுத்திருக்கலாம் இன்றைக்கு கத்துடைய சன்னிதானத்துக்கு வந்த பின்பு நாம் அதை நம்ம விட்டு அப்புறப்படுத்த அவசியம் சாரமோன் பார்வனுடைய குமாரத்தையை விவாகம் பண்ணி ராஜாவின் கொண்டு வந்து வச்சிட்ட அவனுக்கு அப்பொழுது அது தவறு தெரியல இடம் கொடுத்துட்டான் ஆனால் ஒரு குறிக்கப்பட்ட நேரம் வந்தபொழுது அவன் உணர்த்தப்பட்டான் உடனே இவன் இனிமேல் இந்த இடத்துல இருக்கக்கூடாது அவள் இருக்க வேண்டிய இடம் வேறன்னு சொல்லி அவளை அவளுக்குன்னு வச்சுருந்த மண்டபத்தில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டான் அதுபோல் இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற நாம் சில நேரங்களில் நாம் பாவத்துக்கு சில முக்கியத்துவம் கொடுத்து சில தவறுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நாம் இடம் கொடுத்து உட்கார வச்சுருப்போம் அது ஒருவேளை நமக்கு தவறாக தென்படாது தவறாக புரியாது ஆனால் ஆவியானவர் நமக்கு அதை சுட்டி காட்டும்போது நாம் அதை சரிப்படுத்த வேண்டியது அவசியம் இந்த கூட்டத்தினுடைய நான் ஒரு ரெண்டு கொஞ்சம் நிமிட ரெண்டு நிமிஷம் தான் அதுக்கு பிறகு நம்ம ஜபத்தில் தான் இருக்கணும் ஜபந்தான் ஒரு மனிதனை பரிசுத்தமாக்கும் ஜபத்தினாலோ வேத வசனத்தினாலும் அது பரிசுத்தமாக்கப்படும் சொல்லியிருக்கும் இரண்டாம் நாளாகமம் எட்டாம் அதிகாரம் பதினோராசனம் என்று சொல்லி நகரத்திலிருந்து தான் அவளுக்கு கட்டின மாளிகைக்கு குடிவல பண்ணினான் இதை செய்ய வேண்டிய நேரம் இதுதான் ஒருவேளை நீங்க ஒரு சில வல்லமைகளுக்கு உங்களுக்குள்ள ரொம்ப ஆளுகை கொடுத்திருப்பீங்க அதிகாரம் கொடுத்திருப்பீங்க உரிமை கொடுத்திருப்பீங்க அது உங்களை ஃபுல்லாக உங்கள் கூட இருக்கும் இரவும் இருக்கும் பகலும் இருக்கும் சில சுவாவங்களுக்கு நீங்கள் அப்படி இடம் கொடுத்துருக்கலாம் பார்வனுடைய குமாரதி பார்வனை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இருதயம் கடினம் கல்லான இருதயம் அவிஸ்வாசமான ஒரு தன்மை அற்புதம் நடந்த பதினாறு பதினாலுல உயிர் திழந்த இயேசு கடிந்து கொண்ட ரெண்டு பாவங்கள் அதன் பின்பு பதினோரு வரும் போஜன பந்தியில் இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர் தெளிந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் நிமித்தம் அவர்களுடைய மற்றொன்று இருதய கடினம் இந்த ரெண்டுமே பார்வனுடைய பிறப்புலே அது உண்டு ஒன்றல்ல ரெண்டு பத்து விசை அற்புதம் நடந்தாலும் விஸ்வாசிக்க மாட்டான் பத்து விசை வாதிக்கப்பட்டாலும் அவன் இருதையும் உடையாது அப்படி ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் அவனுக்கு அவன் பொண்ணை பிடிச்சி இவன் கட்டி வச்சுட்டு உட்காந்துருந்தான் அப்படின்னா என்ன அர்த்தம் நீ பார்வனுடைய ஸ்வாவத்தை உனக்கு மனைவி போல வச்சிருக்கிற ஒரு சிலருக்கு கம்ப்யூட்டர் தான் மனைவின்னு சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு தான் மனைவி நெட்டு தான் புருஷன் ஒரு சிலருக்கு தான் மனைவி புருஷ இப்படி ஒரு சில கேரக்டரை பார்க்கலாம் சமீபத்தில் ஒரு மனுஷன் பேட்டி கொடுத்துருந்தான் ஒரு பெரிய கோடீஸ்வரர் நீங்கள் இவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைஞ்சிட்டீங்களே உங்கள் குடும்பத்தை பற்றி எப்படி நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணீங்க எனக்கு முதல் மனைவி தொழில் தானே முதல் மனைவி யாரா அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் யாரு தொழில் செகண்ட் தான் ஒய்ஃபு பிள்ளைங்க குடும்பம் அப்படின்னு நான் வச்சிருந்தேன் என்னுடைய தாட் ஃபுல்லாக அதில் தான் ஓடிட்டு இருக்கும் என்னுடைய ஃபுல் டைம் அது இது பார்ட் டைம் அப்படின்னா போல பார்வனுடைய குமாரத்தைய இவன் ஃபுல் டைம் மனைவியாக வச்சிருந்தான் கத்தரை எச்சரித்து பார்த்தார் அவளை வச்சிருந்தது மாத்திரமல்ல அவளை கொண்டு வந்து முழு ஆளுகையில் அரண்மனையில் தாவிதின் இசைவீனின் ராஜாவாகிய தாவிதின் இல்லாவிட்டால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அவனுடைய அரண்மனையில் வச்சிட்டான் நீ பாவத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குற உன்னுடைய வாழ்க்கையில் இருதய கடினத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குற அவிஸ்வாசத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குற யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேங்கிறத தேவன் பார்க்கிறார் இன்னைக்கு இந்த வருஷத்தின் கடைசியில் அன்றைக்கு சாலமுனுக்கு அவன் செஞ்ச ஒரு மனம் திரும்பின ஒரு காரியம் செஞ்சான்னு அது ஒன்று தான் செஞ்சான் என்ன செஞ்சான் இசைவேலியின் ராஜாவாகிய தாவித்தின் அரண்மனையிலே பார்வனுடைய குமாரத்தி இல்லாவிட்டால் என் மனைவி வாசம் பண்ணல் ஆகாது அவன் என்னெல்லாமோ சொல்லி பார்த்தா நீ வா நீ கிளம்பு இல்லை நான் இத்தனை வருஷம் இங்கே இருந்தேன் இருந்தது சரி சில பிசாசு துறத்தும் போது பாஸ்டர் அருந்தாஸ் அவர்கள் சென்னையில ஒரு பிசாச ஒரு ஆவியில இருந்து துறத்தும் போது இருபுலியூர்ல கேட்டு கிட்ட வச்சு துரத்தும் போது அந்த இருபத்தெட்டு வருஷம் இன்னைக்கு ஒரே நாளில் சொல்றேன் எட்டு வருஷம் எப்படி இல்ல இல்ல நீ போய்த்தான் ஆகணும் ஏன் நான் எல்லா காத்திர கூட்டத்துக்கு போனேன் அப்ப இந்த நசரே நாக்கு இயேசுக்கு கண்ணுது இல்லையா அப்பவுமே துரத்த இந்த ஏசு என்ன கண் கிட்ட போய் இருந்தாரு பார்த்துட்டு தானே இருந்தாரு இருபத்தெட்டு வருஷமா உள்ள இருக்கிற அப்பெல்லாம் அமைதியா இருந்துட்டு ஒரே கண்டுகொள்ள மாட்டார் ரகசியம் நமக்கு தெரியாது சுட்டி காட்டுவார் சில நேரங்கள் சத்தியம் உனக்குள்ள வேலை செய்தான்னு பார்ப்பார் நீ பெற்ற அபிஷேகத்தை வச்சு நீ யூஸ் பண்றியான்னு பார்ப்பாரு நீயா பாவத்தை எதிர்த்து போராடுறியா அப்படின்னு பார்ப்பாரு ஏசாயிருசாயிலையும் சொல்லிருக்கு சங்கீதத்திலையும் சொல்லி இருக்கு நான் வெகுகாலம் மௌனமா இருந்தேன் உண்மைதான் ஆனா மௌனமா இருக்க மாட்டேன் அப்ப என்ன பண்றது ஒன்னொன்னா முன்னால கொண்டு வந்து நிப்பாட்டுவேன் ஐம்பது இருபத்தி ஒன்று இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமா இருந்தேன் உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைந்த ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன் எப்படி இருக்கும் சிலர் எல்லாம் சாட்சி சொல்லும் போய் சொல்லுவாங்க பில் ஓடின மாதிரி முன்னால போய்ச்சு அப்படியே ஒன்னு ஒன்னாக கொண்டு வந்து சொல்றீங்களா சொல்ல சொல்ல அப்படி வந்து நிறுத்திடுவார் அதனால் வெகு காலம் மௌனமாக இருந்த தெய்வம் இப்போ ஒரு டைம் சாலமோனுக்கு டைம் கொடுத்தவுடனே ஒரே நாள் தூக்கு பெட்டியை தூக்கு டெக்கரேஷனில் தூக்கு ட்ரெஸ்ஸை தூக்கு பாசி ஊசி மணி கினி எல்லாத்தையும் தூக்கு பார்வையனுடைய அந்த எகிப்தின் எல்லாத்தையும் தூக்கு கிளம்பி ஓடி போன்னு சொன்னான் கொண்டு போய் அவள் அழுதா நான் இங்கேயே பழகினது இங்கே தான் இருந்தேன் ஐயோ நீ தயவுசு வந்து சேருன்னு சொல்லி இழுத்தே கொண்டு போய் எங்கே விட்டுட்டான் அவளுக்குன்னு ஒன்று கட்டி வச்சான் ஒரு ஹாஸ்டல் மாதிரி அங்க போய் தள்ளிட்டு வந்தான் தான் அவளுக்கு கட்டின மாளிகைக்குள்ள குமாரத்தின் ஆவியெல்லாம் எகிப்தினுடைய கலாச்சாரங்கள் பாரம்பரியங்கள் சம்பிரதாயங்கள் சடங்காச்சாரங்கள் சகல சாஸ்திரங்கள் அப்போ சிலர் ஏழாம் அதிகாரம் எகிப்தின் சகல சாஸ்திரங்களிலும் கற்று தேறினவனாயிருந்தான் ஏழு ஐம்பத்தி இருபத்தி ரெண்டு மோசி சகல சாஸ்திரங்களிலும் நல்ல நாள் பார்க்கிறது சனி மூளை பார்க்கிறது தெரியாது ஒரே நாளில் வேறோட நிச்சயம் விட்டுங்கனும் பார்வனுடைய குமாரத்தின் குமாரத்தையும் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு நீ பாட்டுக்காலியா போட்டுக்கிட்டு இருந்தா கத்திரம் ராஜ்ய பார்த்து நீ பாட்ட முடியாது ஞானி ஒருத்தனமே கிடையாது ஒரு சைட்ல ஆலயம் கட்டிக்கிட்டே இருப்பான் ஒரு சைட்ல தனக்கு அரண்மனை கட்டிட்டே இருப்பான் இன்னொரு சைட்ல பார்வனுக்கு குமாரத்துக்கு இணைஞ்சிட்டு இருப்பான் மாளிகை கட்டிகிட்டே இருப்பான் ஒரே டைம்ல சேம் டைம்ல பயங்கரமான இங்க வந்தா அப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட்ல அப்படியே அழியாங்கிறது அங்க போனா அப்படியே தேட்டருக்குள்ள பூந்துறது ஜேரா கடைக்கு பூந்துறது சண்டை போடுறது வட்டி வாங்குறது அப்படி திருப்பி இங்க வந்தா அம்மே நல்ல இல்லையா அம்மா பொம்பளை பிள்ளைங்க பையங்கள்லாம் அப்படித்தான் இருக்கான் பாதிவேறு அவன் பின்னால போனாதான் தெரியும் இவன் எங்க போறான் எங்க நிக்கிறான் வாசிச்சு பாருங்க அவன் ஆலயத்தை கட்டினான் அரண்மனை கட்டினான் தனக்கு ஒண்ணு கட்டினான் அதுக்கு ஒண்ணு கட்டினான் பாட்டு கட்டிக்கிட்டே இருப்பான் போவார் அவருக்கு என்ன என்ன கட்ட முடியுமோ கட்டி போய்கிட்டே இருப்பான் அவன் மைண்ட் முழு அப்படித்தான் இருக்கும் வாசிங்க தன் அரண் முழுவதையும் வருஷமா சென்றது அரண்மனை வருஷம் என்னும் எட்டாம் மாதத்திலே அந்த ஆலயம் முழுதும் சகல சட்டத்தின்படியே ஒரு பங்கும் குறையாமல் கட்டி தீர்ந்தது அவன் அதை கட்டி முடிக்க ஏழு வருஷம் சென்றது ஏழாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அவன் வாசம் பண்ணும் அவனுடைய அரண்மனை மண்டபத்துக்குள்ளே அதே மாதிரியாக செய்யப்பட்ட வேறொரு மண்டபமும் இருந்தது விவாகம் பண்ணின பார்வோனின் குமாரத்திற்கும் அந்த மண்டபத்தை போல ஒரு மாளிகையை கட்டுவித்தான் ஆலயம் கட்டுவான் அங்க பார்த்தா மண்டபம் கட்டுவான் இங்க பார்த்தா கோயில் கட்டுவான் எந்த இடத்துல பார்த்தா அவனுக்கு ஒரு அரண்மனை கட்டுவான் அங்க பார்த்தா பார்வோடைய குமாரத்துக்கு ஒரு அழகான ஒரு வீடு செட்டில் வந்துருவான் ஏ அப்பா இவனை மாதிரி அப்படித்தான் மேனேஜ் பண்ணுல இங்க வாழை காட்டுறது அங்க தலைய காட்டுறது அங்க உடம்ப காட்டுறது இந்த விலாங்கு மின்மரி மாதிரி ஆனா ஒரு நாள் வந்தது அரண்மனையில இருந்து அவளை தூக்கொண்டு போய் அவளுக்கு இங்கே இரு போதும் நீ ராஜாவின் இஸ்ரேலின் ராஜாவாகிய தாவிதின் அரண்மனையில் நீ வாசம் பண்ணல் ஆகாது அது வரைக்கும் அவனால சுட்டிக்கிட்டு இருந்தவன் தான் அன்னையோட இயேசுவின் நாமத்தில் நீ கொண்டு நீ இருக்க வேண்டிய இடம் ஓ மாளிகையில் இரு இடத்துல இரு போன்னு சொல்லிட்டான் இன்னைக்கு இப்போ இந்த கூட்டத்தினுடைய முதல் பகுதியில் எல்லாரும் கண்ணை மோடி இது காத்திருப்பு கூட்டம் இல்லை சுத்திருப்பு கூட்டம் நீங்கள் உங்களை நீங்களே ஆயத்தப்படுத்துங்க ராபோஜனத்துக்காக உங்களை ஆயத்தப்படுத்த வேண்டாம் வேறு வழி இல்லாமல் வருகைக்காக என்ன செய்யுங்க ஆயத்தப்படுத்துங்க இன்றைக்கி செத்தா நீ பரலவுத்துக்கு போயிடணும் நாளைக்கு கிராண்டாக அடக்கம் அடக நடக்கணும் சூப்பராக பண்ணும் அடிச்சு பேசணும் சிங்காசனத்துக்கு போயிருக்கான் போயிருக்காங்க அப்படின்னு பேசணும் என்ன ஜோம ஆண்டவரே பார்வண்டி குமாரதி அந்தபத்துக்கு அனுப்புங்க ஆண்டவரே தயவு செய்து அனுப்புங்க ஆண்டவரே பிளீஸ் ஆண்டவரே அவளை கொண்டு போய் அங்க விட்டுருங்க ஆண்டவரே யாரு கொண்டு விடுவா ஆண்டவர் அவளை கைப்பிடிச்சிருத்து கொண்டு போய் அங்க விடுவாரா நீ அவளை கொண்டு வந்திருக்கிற நீதான் பார்வனுடைய குமாரத்தையே தேடி கண்டுபிடிச்சு சமாதானம் ஐக்கியம் அன்பு பண்பு பாசம் புதுசு புதுசா உபதேசம் பேசி அவளை வாழ்க்கையில ஊழியத்தில் அவிசுவாசம் மாம்சம் வந்துருச்சு இன்னும் எகிப்தினுடைய பல அடிமைத்தனத்தின் ஆவிகள் எல்லாம் உள்ள வந்துருச்சு இப்ப எகிப்தின் விக்கிரகங்களும் உள்ள வந்துருச்சு கத்தர் சொன்னாரு நீ இவ்வளவு கிளப்புன்னு ஒரே நாள் ஏவு இறக்கமே பார்க்கல அவ அழுதா கூச்சல் போட்டா அதிகாரத்தை செலுத்தி பார்த்தா ஐயோயோ அம்மா நீ நீ வா நீ முதல்ல நீ வெளியே இழுத்து கொண்டு போய் எங்க விட்டு விட்டான் நீ இந்த வீட்டில் இருக்கு ஒரு இடம் இருக்கு அங்கே இரு பாவத்துக்குன்னு ஒரு இடம் இருக்கு அங்க அனுப்பிடுல்லாமா கத்தடி ஆவியான உன்னோடு பேசுகிறார் எகிப்தின் குமாரத்தைய இருக்க வேண்டிய இடத்துல வயி உன்னுடைய அரண்மனையில் அதை வைக்காத எகிப்தின் ஆவிகளை எல்லாரும் இப்ப பலிபடுத்த வைங்க ஒரு தீர்மானம் ஒரு பிரதிஷ்ட பண்ணு நான் இனிமே பேச மாட்டேன் அவள் இருக்கிற சந்துகளுக்கு அடுத்து போனான் அம்பு அவன் பிளந்தது சொல்லுது போவாத நிப்பாட்டு அன்றடைய சமூகத்துல கத்தாவே இனி எகிப்தின் குமாரத்து என் வீட்டில் இருக்கக்கூடாது என் ஊழியத்துல இருக்கக்கூடாது என் ஜீவியத்தில் இருக்கக்கூடாது என் மனதில் இருக்கக்கூடாது என் சிந்தையில இருக்கக்கூடாது என் இருதயத்தில் இருக்கக்கூடாது என்னுடைய உணர்வுல கூட இருக்கக்கூடாது என்னுடைய வாஞ்சையில இருக்கக்கூடாது என் ரத்தத்துல கூட எகிப்தின் குமாரத்தினுடைய வாசனை இருக்கக்கூடாது எத்தனை பேர் சொல்றீங்க அத்தனை கண்களை முடிமூலங்கள் படிடுவோம் இசைவில் ராஜாவாகிய தாவீதியின் அரண்மனையிலே நீ இனிமேல் வாசம் பண்ணால் ஆகாது எகிப்தின் வல்லமை இனிமேல் உனக்குள் இருக்கல் ஆகாது எகிப்திய குணங்கள் உனக்குள் வேண்டாம் எகிப்திய ஆடம்பரங்கள் உனக்குள்ளே வேண்டாம் எகிப்திய முரட்டாட்டங்கள் உனக்குள் வேண்டாம் எகிப்திய தோல்விகள் உனக்குள் வேண்டாம் நாணல் கோணல் ஆகிய சாரி நானல் கோலாகிய எகிப்து எகிப்து வந்து நானல் கோல் அப்படின்னு ஒரு இடத்துல பைபிள் சொல்லியிருக்கு அது வந்து ரிப் அதை காத்து இஷ்டத்துக்கு அசைகிற மாதிரி போகும் தண்ணி போடுற மாதிரி போகும் ஊ அழைப்பையும் அஸ்திவாரத்தை எகிப்தின் வல்லமையை வெளியே கொண்டு போய் கொஞ்ச நேரம் போடுறது நல்லது குணியாதீங்க சத்தத்தை உயர்த்துங்கள் தேவனை நோக்கி அபயங்கள் அண்டவரே எனக்கு இடம் கொடுத்திருப்பிப்தின் குமாரத்தியை சால முன் தான் வெளியே கொண்டு போனான் அவளை வேற யாரும் கொண்டு போக முடியாது தாவித கொண்டு போக முடியாது ஏன் பச்சை பால விட கொண்டு போக முடியாது அரண்மனை அதிகாரியாக இருந்ததான முடியாது போடு கத்த மன்னிப்பு கேளுவரே இனிமேல் பார்வையுடைய குமாரத்தி என்னுடைய வாழ்க்கையில் இருக்க கூடாது அவ இருக்க வேண்டிய இடத்துல நான் கொண்டு போய் விடுறேன் எத்தனை பேர்